வணக்கம் மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினியின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் நீதிபதி ஸ்ரீ பினாக்கி சந்திரகோஸ் இரண்டு இந்தியாவின் முப்பத்தி கிராஃபைட் வைப்புகள் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளன மூன்று நடப்பு ஆண்டின் சிறந்த சர்வதேச டி பந்து வீச்சாளர் ரஷித் கான்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 இனி இன்றைய நன்றினை பொது கருவிக்குறக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச ஒளி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு சந்திரனில் நிலநடுக்கம் ஏற்படுகிறது என எந்த விண்வெளி ஆய்வு மையம் கண்டறிந்துள்ளது மூன்று எந்த மாநில போலீஸ் துறையின் புதிய ஆயுதமாக சக்தி விளங்குகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி